ியை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் திறமை உள்ளவன் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறான் மேதைகளோ வாய்ப்புகளை உருவாக்குகிறார் நாமும் அதுபோல் எதையும் திறம்பட உருவாக்கும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளின் போது நாம் தோன்று விடாமல் எழுந்து நின்று செயல்பட வேண்டும் அப்பொழுதே நாம் வெற்றியை பெற முடியும் வெற்றியை பெற மகிழ்ச்சியுடன் செயல்பட வேண்டும் நம்மிடம் மகிழ்ச்சி என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே மன பெற முடியும் கவனம் இல்லாத செயலும் கெடும் கருத்தில்லாத எழுத்தும் கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் உழுவாத நிலம் கெடும் உழைக்காத உடலும் கெடும் அளவில்லாத ஆசை கெடும் அச்சப்படும் கோழை கெடும் இலக்கில்லாத பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லாத அன்பு கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றி பேசும் உரையும் கெடும் சினம் இருந்தால் அறமும் கெடும் சிந்திக்காத செயலும் கெடும் ஓதாத கல்வி கெடும் ஒழுக்கமில்லாத சிற்றின் உயர்ந்த சிந்தனைகளும் உழைப்பும் நல்ல எண்ணங்களுமே நம்மை உயர்வு பெற வைக்கும் உழைப்பதற்கு அஞ்சாதவர்களே எதிர்காலத்தில் சக்தி மிக்க மனிதர்களாய் திகழ முடியும் பட்டமும் பதவியும் ஊக்கமுடையவர்களையே தேடிச் சேர் தன்னம்பிக்கையுடன் செய்யும் எந்த காரியமும் வெற்றியின் முகவரியை தரும் நாம் தன்னம்பிக்கையாளர்களாகவும் விடாமுயற்சி உடையவர்களாகவும் நன்கு உழைப்பவர்களாகவும் ஏற்ற இரக்கத்தை எதிர்கொள்பவர்களாகவும் இருக்க வேண்டும் மூட நம்பிக்கையை தூக்கி எரிய வேண்டும் எதையும் முடியும் என்று நினைத்தால் முடிக்க முடியும் முடியாது என்று நினைத்தால் நாம் முயற்சிக்கவே மாட்டோம் இதை சொல்லும் போது இந்த கதைதான் சரியென தோன்றுகிறது கிருஷ்ண தேவராயர் ஒருமுறை எதிரியை தாக்க படையோடு புறப்பட்டு போனார் ஒரு ஆற்றங்கரையை கடக்க வேண்டிய நேரத்தில் அரசவை ஜோதிடர் மன்னா இன்றைக்கு நாள் நன்றாக இல்லை அடுத்த திங்கட்கிழமை போருக்கு போனால் வெற்றி நிச்சயம் என்று சொன்னார் கிருஷ்ண உடன் குழம்பினார் அவ்வளவு நாட்கள் கொடுத்தால் எதிரி உஷாராகி விடுவான் அவன் எதிர்பாராத நேரத்தில் உடனே தாக்கினால் நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று நினைத்தார் அதனால் ஜோதிடர் சொன்னபின் அவருக்கு சிறிது சந்தேகம் வந்துவிட்டது உடனே தென்னாலிராமனை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டார் தென்னாலிராமன் ஜோதிடரை அழைத்தான் எல்லோருக்கும் ஆருடன் சொல்கிறீர்களே நீங்கள் இன்னும் எத்தனை வருடம் உயிரோடு இருப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான் இன்னும் நான் இருபது வருடங்கள் வாழ்ந்திடுவேன் என்றார் ஜோதிடர் தென்னாலிராமன் சிறிதும் யோசிக்காமல் சடக் என்று வாளை உருவி அவர் கழுத்தில் பதித்து இந்த வினாடியே உங்கள் ஆருடத்தை என்னால் பொய்யாக்க முடியுமா முடியாதா என்று கேட்டான் ஜோதிடரின் விழிகள் லட்சத்தில் திங்கின முடியும் முடியும் என்று அலறினார் அவ்வளவுதான் மன்னா ஜோதிடம் உங்களுக்கு எதிரான எந்த உங்களால் பொய்யாக்க முடியும் என்று புன்னகைத்தான் தெனாலிராம் கிருஷ்ண தேவராயர் ஆற்றை கடந்தார் எதிரியை வெற்றி கொண்டார் எனவே நீங்கள் எதிலும் தீர்மானமாக இருந்தால் கோள்களால் உங்களை எதுவும் செய்ய முடியாது அதனால் வீண் சந்தேகங்களை விளக்கி உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து திரமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்படுங்கள் தானாக கணிந்து வருவேன் வெற்றி கணி எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியராகப் பெறின் ஒரு செயலை செய்து முடிக்க எண்ணுபவர் அச்செயலில் மிக்க உறுதியுடையவர் ஆவார் என்றால் அவர் நினைத்ததை நினைத்தபடியே அடைவார் என்ற வள்ளுவர் கருத்தினை மனதில் கொண்டு நாம் மன உறுதியோடு செயல்படுவோம் வெற்றியை பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி